அருமையான நண்பர்களுக்கு தம்பிமார்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் அதுதான் நாம் ஒரு துறையில் இறங்கிவிட்டால் அதில் முழுமையடைய பிரயாசப்பட வேண்டும் நீங்கள் தொழிலில் இருக்கிறீர்களா படிக்கிறீர்களா வேலை பார்க்கிறீர்களா அதில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை நான் ஊழிய செய்கிறவனா அவரவர்கள் அவரவர்கள் நிலையிலே அதாவது ஒரு மேல் அடைய வேண்டும் என்ற ஏம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவை நாம் அடையவே முடியாது தேவருக்கு மைன உண்டாவதாக அதை தான் போனால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது கிறிஸ்து தேவருடைய வலது இருக்கிற மேலாண்மைகளை நாடுங்கள் பூமி பிரிவைகளை நாடாதீர்கள் பூமியில வாழ்ந்தாலும் உங்களுடைய நாட்டம் எல்லாம் வேல வேதானர்களாக இருக்கட்டும் அங்கே நான் அமர வேண்டும் அங்கே நான் போக வேண்டும் அங்கே நான் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற அத்த நாட்டம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும் தேவனலை பார்க்கின்றான் நான் வேதத்தை படிக்கும்போதெல்லாம் அதுதான் எனக்கு உணர்த்தல் வருகின்றேன் அதாவது உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகிறது நம்புகிறாயா விசுவாசத்தின்படியாக இருக்கிறது அப்படி என்றால் போய் வார்த்தையின் நடக்கும் இப்படி செய் என்று சொன்னார் நம்முடைய உள்ளத்தை கடத்தல் பார்க்கின்றார் கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாத சூழலை வந்து கொண்டிருக்கிறது மூன்று நிமிட காலமாக தேசத்தில் மழை இல்லாமல் இருந்தபோது எரியாந்து சொல்லுகிறார் எனக்கு பெருமழை நெறைச்சிகளுடைய காதுக்கு கேட்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு நிறுவனம் இல்லை பயங்கரமான நெருப்பு மாதிரி வெயில் அடிக்கிறது ஆனால் அவர் சொல்லுகிறார் என்னுடைய காதுக்கு மழை அரைச்சல் கேட்கிறது வேலைக்காரனை அனுப்புகிறார் அதுப்பி போய் வாரத்தை பார்த்து விட்டுவா என்று சொல்லுகிறார் ஒரு தடவை பார்த்தார் ரெண்டு தடவை பார்த்தார் மூணு தடவை பார்த்தார் ஆறு தடவை பார்த்தார் ஒன்றுமே இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் ஏழாவது தடவை சொல்லுகிறார் போய் வாரத்தை பார் என்று சொல்லி அவர் பூரணமான கீழ்ப்புடிகளுடன் ஒரு வேலைக்காரனாக இருந்தார் தேவனுக்கு மயிமே உண்டாவதாக பூர்வமாத ஒரு கேள்விக்காக உருதாவாக சொல்லிக்கொண்டிருக்கிறாரே என்று எண்ணியும் முடியாது என்று அவர் சொல்லவில்லை ஏழாவது தொடர்பை வாரத்தை பார்த்தார் ஒரு உள்ளகை அளவுக்கு மேகமூத்திருக்கிறது என்று சொன்னார் தாக அப்படினாலும் ராஜாவை வேகமாய் போக சொல்லு மழை பெய்ய போகிறது கொஞ்ச நேரத்தில் முழுவதும் ஒரு பெரிய மழை ஆவிப்பறிச்சல் நமக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறது அது வரப்போகிறது நாம் ஆயத்தப்படுவோம் தேவர் உங்களையும் இரண்டு கண்ணுகளும் கூர்மையாக இரவு போட்டு வாகனமானால் மழை பெய்கிற நேரத்தில் எப்படி சீரியஸாக அந்த ஒளி கதிர்கள் செய்யுமோ அதை விட அவருடைய கண்களில் இந்த கதிர்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது உங்களையும் என்னை பார்க்கிறார் கத்தருக்கு பயிறு நடப்போம் வருகிறோம் வெள்ளத்திரை கொட்டிக்கொண்டு ஆரித்து வருகிறோம் என்ன சூழ்நில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் வீடுகளிலே வேலைகளில் நண்பர்கள் மத்தியிலே போகிற வரையில் நடக்கிறதே அல்லது போவர்கள் மத்தியிலே நீங்கள் என்ன நடக்கிறீர்கள் என்று உங்களையும் என்னை கத்தர் பார்க்கின்றார் இந்த அறிவோடு நாம் வாழ்வோம் தவறு செய்ய மாட்டோம் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம் கத்திற்கு முன்பாக நிற்கலாம் கத்தன்மை ஆசிர்வதிக்க நெருங்கிக் கொண்டிருக்கிறார் நேற்று தினத்திலேயும் உபாசாரிலே பெரிய மாம்சம் இங்கேயோ ஒரு பெரிய மிருகத்தில் உள்ள மாம்சம் அதை பிரே பண்ணி பக்குவமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொண்டு வர தரப்படுகிறது அதை பார்ப்பதற்கு ரோஸ் கலரில் ஒரு விதமான மஞ்சள் கலர் இருக்கிறது என்று சொல்லுகின்றார் மேலே நாடு என்றால் உடனே உடைக்கிறது மேலே இருந்து இறைவர் நமக்கு சத்தான உணவுகளை அனுப்புகின்றார் சத்தான உணவு இந்த மாம்சம் சாப்பிடுகிறது பலமான அலகாரம் வேதத்தில் இருக்கிறது அவைகளை அதாவது பலமான அலகாரமாக நன்மை தீமை இல்லை என்று பயிற்சியினால் செய்யும் ஞானத்திலே இறுதிய உடையவர்களுக்கே என்று சொல்லியிருக்கிறபடியார் வளர்ப்புறவர்களுக்கு இன்னும் பலனிடைய முடியாது குழந்தைகளுக்கும் அம்சம் எடுத்தால் வயிற்று போக்கு ஆகிய அவர்கள் சிலையிடப்பட்டு ஒரு தேதி அடைந்தவரை மாசுகிறவர்கள் சராக்கரமாக அதேமாய் வளர்ந்து வருகிறது அந்தவர் அதிப்பிரி ஜீவத்தில் வீரர்களாய் பலமுள்ளவர்களாய் சத்துரவுக்கு முன்பாக அன்று உள்ள மனிதர்களை போல நிற்க தாடி உடவர்களாய் மாற நமக்கு அவைகளை அனுப்பப் போகிறார் அனுப்பிக் கொண்டிருக்கிறார் அவைகளை நாம் போகின்றோம் ஒருவர் நமது மத்தியில் வந்து இருக்கின்றதை நான் கண்டேன் பழைய தடுத்துக் கொண்டு கொஞ்ச நேரத்தில் அவர் எழுதி வருகிறத நான் பார்த்தேன் அவருடைய கையில் ஒரு சொன்ன எலக்ட்ரானிக்கல் ஒரு சொன்ன பொருள் ஒரு செல்போன் மாதிரி செல்போனும் அல்ல அதை கொண்டு அவர் வருகிறார் வந்து கொடுத்துவிட்டு பட்டனை கட்டி காட்டுகிறார் இந்த பட்டன்களை ஆன் பண்ணுங்க நம்பர்கள் வரும் இதற்கெல்லாம் நீங்கள் தொடர்பு எடுங்கள் என்னை போன்ற அநேக இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறைமுகமாக வெளிப்படையா தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களோடு நீங்கள் தொடர்புகள் என்று சொல்லிவிட்டு போகிறதாக நான் பார்க்கிறேன் அறிவிருடைய வெளியங்கமான பலன்களை காணப்போகிறோம் சத்துரைகளெல்லாம் குடிக்க வந்து ஓடுகின்றார் அதை வழிமுறைகிறவர்கள் நம்பிக்கை குறைந்து மையரவனாக ஏற்று வரக்கூடிய காலம் நிரம்பிக் கொண்டு இருக்கின்றது அப்படியே நான் நாம் என்ன ஊக்கமாய் ஜெமப்பட்டுவோம் ஏராளமான மக்களை நாம் சந்திப்போம் கருத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்மை தேவன் பார்க்கிறார் என்ற உணர்வு வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாரும் உணர்த்தோம் கேட்கட்டும் கர்த்தன் காணும் தேவனுடைய எல்லா கருமைகளுக்காகவும் நான் தேவனை சுதந்து கொண்டு சொல்ல ஒமே ஹ Alleluia